हदीस மாளிகர் அலியல்லாகும் அவர்கள் கூறியதாவது நாங்கள் நபி சொல்லாகும் அலிஹசல்லம் அவர்களுடன் தூழும்போது எங்களில் சிலர் கடுமையான வெயிலின் காரணமாக ஆடையின் ஒரு பகுதியை சுஜூத் செய்யும் இடத்தில் வைத்துக் கொள்வோம்